வணக்கம் நற்றினியின் ஆயிரத்தி முப்பதாவது செய்திச் சேவை மார்ச் பதினெட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு பங்குனி மாதம் நான்காம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் ஹேமா ஸ்ரீதர் தமிழக செய்திகள் தெலுங்கு மற்றும் கன்னட மக்களுக்கு உகாதி தின வாழ்த்துக்களை தமிழக முதல்வர் பழனிசாமியும் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தும் தெரிவித்துள்ளனர் தனியார் பள்ளிகள் மத்திய மாநில கல்வி வாரி அங்கீகாரம் பெற்றுள்ளதா என அறிவிப்பு பலகை வைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது வருங்காலத்தில் ஆன்லைனில்தான் தேர்வு உட்பட அனைத்தும் நடைபெறும் என்றும் ஆன்லைனில் விண்ணப்பிக்க முடியாதவர்கள் பொறியியல் படிக்க தகுதியில்லாத மாணவர்களாக கருதப்படுவார்கள் என்று சென்னை ஐஐடியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் உயர்கல்வித்துறை செயலாளர் சுனில் பாலிவால் கூறியுள்ளார் பலியானவர்களின் எண்ணிக்கை பதினாறாக உயர்ந்துள்ளது கல்விக்கடன்களை தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி பாமக சார்பில் வரும் இருபதாம் தேதி சென்னையில் போராட்டம் நடைபெறும் என அக்கட்சியின் இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிவித்துள்ளார் அதிமுகவின் கொள்கைக்கும் குறிக்கோளுக்கும் முரணாக செயல்பட்டதால் கே சி பழனிசாமி கட்சியில் இருந்து நீக்கப்பட்டதாக மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்தார் அணியில் இருந்து நாஞ்சில் சம்பத் திடீர் விலகியது பரபரப்பாகியுள்ளது இனி இளைஞர்களுக்கு பேச்சு அளிக்க உள்ளேன் என்று அவர் தெரிவித்துள்ளார் வரும் ஏப்ரல் மாதத்திற்குள் புதிய பாடத்திட்ட புத்தகம் வெளியிடப்படும் என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அறிவித்துள்ளார் இந்திய செய்திகள் உத்தரப்பிரதேச இடைத்தேர்தலில் ஏற்பட்ட பெரும் தோல்வியைத் தொடர்ந்து கோரக்பூர் மாவட்ட ஆட்சியர் உட்பட முப்பத்தி ஏழு அதிகாரிகளை அம்மாநில பாஜக அரசு அதிரடியாக மாற்றியுள்ளது மேற்குவங்க மாநிலத்தில் உள்ள ஒரு கிராமம் நாள்தோறும் காலையில் ஐம்பத்தி வினாடிகள் தேசிய கீதத்தை பாடி தேசப்பற்று பரப்பி வருகின்றன இலங்கை தமிழ் அகதிகளையும் ரோஹிங்கியா முஸ்லீம்களையும் ஒன்றாக கருத முடியாது என மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது நாட்டை பாதுகாக்க எல்லை தாண்டியும் படைகள் செல்லும் என உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் தேர்தல்களில் வாக்குப்பதிவு எந்திரத்திற்கு பதிலாக வாக்குச்சீட்டையை பயன்படுத்த வேண்டும் என காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி அக்கட்சிக் கூட்டத்தில் தெரிவித்துள்ளார் கடல் நீரை சுத்திகரித்து குடிநீராக மாற்றி லிட்டர் ஐந்து காசுகள் என்ற விலையில் விற்பனை செய்யும் திட்டம் விரைவில் தொடங்கப்படும் எனவும் குடியில் சோதனை அடிப்படையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி பலா பழத்தை கேரள மாநில பழமாக அங்கீகரித்து முறைப்படி அரசாணையை முதல்வர் பினராயி விஜயன் தலைமையிலான அரசு வெளியிடுகிறது உலகச் செய்திகள் புக் நிறுவனத்தின் தகவல்களை கசியவிடும் ஊழியர்களை கண்டறிய அந்நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி மார்க் ஜுகர்பர்க் ரகசிய போலீஸ் படையை வைத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது ஆப்கானிஸ்தானில் சுமார் முப்பத்தைந்து ஐ எஸ் தீவிரவாதிகள் விமான தாக்குதலில் கொல்லப்பட்டதாக அந்நாட்டு ராணுவ செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார் இலங்கை முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்ஷேவின் மகன் நமல் ராஜபக்சே காஷ்மீர் ரக்பே மகளிர் அணிக்கு பயிற்சியளிப்பதாக தெரிவித்துள்ளார் வணிகச் செய்திகள் உலக அளவில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் இந்தியாவின் ஜி வரி உலகிலேயே மிக சிக்கலான வரிமுறை என்று உலக வங்கி தெரிவித்துள்ளது இருபது வருடங்களுக்கு மேலாக பயன்பாட்டில் உள்ள வர்த்தக வாகனங்களின் ஆயுளை முடிவுக்கு கொண்டுவர அரசு திட்டமிட்டுள்ளது ஜியோவை உருவாக்குவதற்கான எண்ணம் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தனது மகள் இஷாவிடமிருந்து தோன்றியதாக முகேஷ் அம்பானி தெரிவித்துள்ளார் சுங்கவரி உயர்த்தப்பட்டுள்ளதால் முன்னணி கார் நிறுவனமான ஆடி கார் விலை ஒன்பது லட்சம் வரை விலை உயர்கிறது ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் இந்த விலை உயர்வு அமலுக்கு வருகிறது இந்திய அணி மேற்கிந்திய தீவுகள் அணியுடன் நவம்பர் மாதத்தில் 5 ஒருநாள் போட்டிகளிலும் 3 டி போட்டிகளிலும் விளையாட உள்ளதாக பி அறிவித்துள்ளது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் பந்துவீச்சு பயிற்சியாளராக ஹீச் ஸ்ட்ரிக் நியமிக்கப்பட்டுள்ளார் முத்தரப்பு டி டுவெண்டி இறுதிப் போட்டியில் இந்தியா மற்றும் வங்கதேசம் அணிகள் இன்று மோதுகின்றன வேல்ஸ் டென்னிஸ் தொடரின் இறுதிப் போட்டியில் நவோமி ஒசாகா மற்றும் டேரியா கசட்கினியாவும் மோதுகின்றன ஜெர்மனியின் டென்னிஸ் வீரர் ஜாமி ஹாஸ் சர்வதேச டென்னிஸ் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார் திரைச்செய்திகள் ஜெயலலிதா வாழ்க்கை வரலாற்றை படமாக எடுக்கப்போவதாக இயக்குநர் ரவி ரத்னம் தெரிவித்துள்ளார் கண்ணை கலைமானே படத்தின் ஒரு அங்கமாக இருப்பதில் பெருமை கொள்கிறேன் என்று இதில் நடித்திருக்கும் தமன்னா கூறியுள்ளார் இதில் உதயநிதி ஸ்டாலின் நாயகனாக நடித்துள்ளார் சீனு ராமசாமி இந்த படத்தை இயக்கியுள்ளார் சிவா மனசில சக்தி படத்தின் இயக்குநர் ராஜேஷ் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிக்கவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது